அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்தே சிமானுவேல் இந்த சிந்தனையின் தலைப்பு சேமிப்பு சேமிப்பு என்பது நமது வருமானத்திலிருந்து எதிர்கால பயன்பாட்டிற்காக எதிர்பாராத தேவைகளுக்காக ஒரு தொகையை ஒதுக்குவது அந்த சேமிப்பு பணம் பல்வேறு தருணங்களில் உதவியாக அமையும் தற்போது சேமிப்பதற்கு பல வழிகள் உள்ளன ஒவ்வொருவரும் சேமிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் நிதி இலக்கை நிர்ணயித்து செயல்படுதல் வாழ்க்கையின் பல்வேறு அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு தேவையான பணத்தை சேமிப்பதற்கு உதவி செய்யும் முடிந்தவரை கடன் வாங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் இருக்கும் கடன்களை அடைப்பதற்கான செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் சிறு சிறு கடன்களையும் வட்டி தொகை சேரும் கடன்களையும் முதலில் அடைத்தல் நல்லது கடன் அட்டைகளை கூடியவரை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் வருமானத்தில் ஒரு பகுதியை அவசரகால நிதியாக ஒதுக்கி வைத்தல் முக்கியமானது இந்த நிதி நாம் எதிர்பாராத நேரங்களில் ஏற்படும் தேவைகளுக்கு கை கொடுக்கும் இதனால் நிதி பற்றாக்குறை காரணமாக ஏற்படும் மன அழுத்தத்தை நாம் தவிர்க்கலாம் சிந்திப்போம் சேமிக்கும் பழக்கத்தை வாழ்வில் மேற்கொள்ளுவோம் நன்றி